எழுதினேர்ந்தேன் என்ன எழுமினாரு வெறும் கையெழுத்து மட்டும் போடல மனத்தை மனசாட்சியோட போட்ட மனம் ஒருமைப்பட்டு இனிமே சொன்னாரு நானும் எழுதி போட்டேன் அப்படிங்கறதில்ல நீங்க மனம் ஒப்பி இருமையால் இப்படிதான் ஒரு ஒரு பத்திரத்தை எங்கேயாவது எழுதும்படியான ஒரு காலம் வந்ததா கேட்கலாரு தான் ஒரு காலம் வந்தது ஆனா அழகு மாண்புமிகு அமைச்சர் அமைச்சர் அமைச்சர் பக்தி சுமீனி சொட்ட சொட்டவும் பாடினார் இந்த மாதிரி அறிவியல் உண்மைகள் பலரும் தொட்ட சொட்ட பாடிட்டார் அதனால இருமுனையால் எழுதி நேர்ந்தேன் இருமைங்கிறது இவங்களுடைய மனதுக்கும் புறம்புக்கும் சொல்லுக்கும் ஒத்து எழுதி கொடுத்தோம் யாரும் சொல்லிக்கலாம் மன ஒப்ப நாங்க அருமைதான் எழுதி நேர்ந்தேன் இதற்கு இவை என் எழுத்து அப்படி எழுதி கொடுத்ததுக்கு வேற யார் இளைச்சல் இது நாங்கள் தான் எழுத எழுதி கொடுத்தது என்று அவங்க கையெழுத்துன்னு போட்டாங்க போட்டுட்டாங்க வாசகம் கேட்ட பின்னர் மற்றும் இவங்க முன்னோர்கள் எழுத்து என்று எப்படி தெரியும் அப்ப என்ன பண்ணிருக்காங்க ஒரு கிராமம்னா அந்த கிராம சபைனா அந்த கிராம சபைக்கு உட்பட்ட எத்தனை பேர் இருக்காங்களோ விவரம் வந்தவங்க கையொப்பத்தை வாங்கி அங்க வச்சிருக்காங்க அங்க கையொப்பம் எப்படி இருக்க முடியு அந்த கையொப்ப ஏடுன்னு ஒன் தனி ஒண்ணு வச்சிருக்காங்க வச்சிருந்து அவரவர்களும் தான் வந்து அவர் வயது முயன்ற நிலைமையில வந்தவொடனே ஒரு பதினாலு வயசு வந்தவுடனே அவங்க கையெழுத்த வாங்கி அங்க வச்சிருக்காங்க இப்ப அந்த கையெழுத்தோடு இதுல இருக்கிற கையெழுத்து சரியா இருக்கான்னு பாக்குறாங்க அப்பதானே சரியா இருக்காது அதனால பார்த்தாங்கன்னா வாசகம் கேட்டவ பின்னர் மற்றும் ஏது எடுத்துட்டார்கள் ஆசிலாக எடுத்து வந்து பாருங்கள் ஆ ஆமாம் ஆசிலாக எடுத்து நோக்கி அவை ஒக்கும் என்ற பின்னர் அதெல்லாம் பார்த்தோன்னே எல்லாரும் பார்த்துட்டு இல்லைங்க அந்த உள்ள இவங்க இவங்க காத்தா கையெழுத்து வேற தனியாக வாங்கியிருக்கிறோம் இதில் போட்டிருக்கிற கையெழுத்தும் அந்த அவங்க அந்த ஏட்டில் போட்டுக்கிற கையெழுத்தும் ரெண்டும் சரியாக ஒத்துருக்குங்க ம் ஆமாம் அது மாதிரி ஒத்துருந்தால் தான் முடியும் தம்பி ஆறு ஒரு சொன்னால் கொஞ்சம் வயசானவங்க எழுதும்போது என்னென்னு கேட்டால் இப்படி இப்படி இருக்கணும் இப்படி இந்த நானும் இப்படி இப்படி பலம் இப்படி வச்சுருக்க மாட்டாங்க இப்படி தான் நீட்டியிருப்பாங்க அந்த காலத்தில் இப்போ தான் கொஞ்சம் அப்புறம் இம்மன் இப்படி இப்படி போடுறோம் ஏன்னா வயதானவன் தானே நீ நான் வந்து இப்படி இப்படி இப்படி போட்டிருக்கோம் அப்படி இந்த இப்போ கொடுத்தார இந்த ஓலை இதுலயும் அந்தா இம்மண்ணா தீனா ராவண்ணா ரூவண்ணா என்னன்னா ஒத்து நோக்கி இருக்க அவையா கிராம சபை எப்படி இருக்குற வக்கீலையும் இங்கேயே இருக்கிற நீதிபதியும் இப்போ அந்தந்த உள்ளூர் காரங்களுக்கு அந்த ரெக்கார்ட் இருந்தே அருமையா போடும் பம்பேல் பம்பேல் இல்ல பொருளாதாரமும் நான் காலமும் மிச்சம் காலமும் மிச்சம் பாருப்ப நேராக வந்தார் கல்யாணத்தில் இருந்தார் கல்யாணத்துல இருந்தேன் இங்கே கூட்டி வந்துட்டாரு கூட்டி வந்த உடனே உடனே மறுநாள் அவைத்தாருக்கு போனாங்க ரெண்டு நாள் மூணு நாள் நல்லா முடிஞ்ச போது பாருங்க வருஷ கணக்கில் எடுத்துக்கிட்டு இப்படி இல்லாமல் நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்துருந்தாங்க இந்த மண்ணு இருக்கே மண் ஒரு பக்கம் பக்தி இன்னொரு பக்கம் அறநெறிகள் தரும்ப இருந்திருந்திருக்கு இதெல்லாம் செய்கலார் பதிவு பண்ணார் நல்ல வேலையா நல்ல கம்பராமான்னு எழுத்தி படிக்கிட்ட இது மாதிரி ஒரு இடம் வந்துதான்னு கேளுங்க அங்கேயே மூத்த இருக்க பின்னாட்டுக்கு போன பட்டத்துக்கு வந்தது அதுதானே தாமதம் பரதம் தானே வந்தது அப்படிங்களா அது அதுக்கெல்லாம் மேல சாமி எல்லாம் பக்தியாவே போட்டு எனவே இப்படி இருமையார் எழுதி நேர்ந்தேன் வாசகம் கேட்ட பின்னர் நோக்கி அதையும் அவர் கற்று பார்த்தா சீனா எப்படி போட்டிருக்கு இந்த ரூணா எப்படி போட்டிருக்கு அப்படி இருக்குது எனவே அந்த காட்சி கையெழுத்தும் சரியாக இருக்குது எழுதி கொடுத்தவங்க வாங்கினவங்க எடுத்து சரியாக இருக்குது எல்லாம் சரியாக இருந்ததுனால இப்படிங்களா இப்படி ஒரு நீதிமன்றமும் கேட்கிறாரால் அருமையாக படைக்கப்பட்டு அது காப்பிய தலைவரே அதில் இருக்கும்படியாக அமைந்து இப்படியெல்லாம் ஒரு காப்பியம் உண்டு இருக்கும் என்று சொன்னால் ஒருவன் என்னும் ஒருவன் காணுங்களா சந்தேகமே எனவே ஆமா கை சாத்துண்டாகில் இந்த ஆவணத்தினோடும் எழுந்து நீர் ஒப்பு நோக்கி வந்தது முடிவின் தான் வழி ஆட்கொள்ளும் பள்ளல் இப்படிலாம் சொல்லி நீங்க எல்லாம் பார்த்துங்க அந்த சாத்து கையெழுத்துன்னு கையெழுத்து அதுதான் இப்ப அந்த சாந்த கையெழுத்து அதெல்லாம் வாங்கி பார்த்தாராம் அவ்வளவுதான் திரண்டமா மரையோர்தானும் திருநாவலூரல் கோமும் மருந்தது தெளிய வந்த மற்ற மறைவன் எடுத்தால் ஓரை வரந்தரு காப்பில் வேறொன்று அடித்துடன் ஒப்பு நோக்கி இரண்டு மொத்த இருந்ததுன்னே இனித்தே இல்லை என்றார் இந்த பத்திரமெல்லாம் அங்க உள்ள இருக்கு இவர்கிட்ட இருந்தது படிவல இது இருந்தாரு எல்லாம் பார்த்த உடனே என்ன ஆயிட்ட நான் மறை முனிவனார்க்க நம்பி யாரூர்தோற்றி என்ன மாப்பிள்ள தோற்றி ஆண்மையின் ஏவல் செய்தல் கடன் அதனால பெரிய எங்க போறாங்களோ அங்க கூட போயிட்டே இருக்க வேண்டியது அவங்க உக்காரணும் உக்காரணம் எழுந்திரும் என்ன அப்படின்னா ஐயா வழியோம் அது கொண்டால் வேற வழி நீதிமன்ற தீர்ப்பு அதனால கடன் என்று பண்புமிக்க மேன்மையோர் விளம்ப நம்பி விதிமுறை இதுவேனாயில் யான் இதற்கு செய்யன் என்ற இது செய்யுமோ என்று நினைந்தார் இப்படி வந்து உண்மையாக எங்களுடைய முன்னோரெலாம் எழுதி கொடுத்து நாங்கள்லாம் உண்மையாக அடிமைன்னு சொன்னால் அதை நான் ஏற்றுக்கொள்ளாமல் எப்படி இருக்க முடியும் ஏற்றுக்கொள்கிறேன் பக்கா மாப்பிள்ளை அங்கே கச்சி கதாநகர நேரமெல்லாம் போகணும் இது சிதை தான் பாப்பா அந்த பொண்ணு நீ வாம்மா அங்கே போதும் அறியில் உட்காந்துக்கலான்னு சொல்லி உட்கார வச்சுருப்பாங்க அதை நாங்களும் சொல்லவும்ல நிலத்துல நாங்கள் சொல்லணும் சொல்லணும் மனோர் அழிவாக இருக்கு இப்படி தான் பண்ணோடனே என்ன பொண்ணு நம்ம கொண்டு வந்து தலையிடத்துக்கு வந்து தெரியல மாப்பிள்ளைக்கு இது நேற்று வந்து இருக்கக்கூடாதா இந்த ஆளாக வந்து இருக்கக்கூடாதா நம்ம தலை எடுத்து என்ன சொல்லிட்டு வந்தது பாமா ராஜா பாமா அப்படின்னு சொல்லிட்டு அறையல் அழைச்சிட்டு போயிருப்பாங்க இதை நாங்கள் நடத்துகிறோம்னு சொல்லணும் ஆமாம் சிவ சிவ இப்படி ஒன்று ஒன்று இல்லை எந்த பாட்டு சொன்னேன் திருமிகுமறையோ நின்ற செடுமரை முனியை நோக்கி அறுமுனி நீ முன் காட்டும் ஆவணம் எங்கள் பெருமை செயர் பதியாக பேசி உனக்கி ஊரில் நீர் வாழ்க்கையும் காட்டுகின்றார் அங்க ஒரு சிக்க பெரியவரே எல்லாம் சார் அந்த மாதிரி உங்க கையெழுத்து எல்லாம் போட்டிருக்க அவங்க எல்லாம் எழுதி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஆமா உங்க ஊரு இந்த ஊருன்னு போட்டிருக்க நீர் எந்த ஊர்ல இருக்குன்னு கேட்டாங்க சத்தப்படி இருக்கும் போது நீங்க இந்த ஊர்னு போட்டீங்களே எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு கண்ணுதலாய் காட்டா காடே அப்ப சாமி அதுதான் காண்டாம் காண்பார் யார் கண்ணுதலாய் காட்டா கருமானி நீ காட்ட காண பதினொன்றாம் காண உள்ளத்தை கண்டு காட்டலின் முருகா முருகா அதனால என்ன செய்தார்த்தேன் நம்பி யாருடன் தோற்றி பான்மையின் ஏவல் செய்தல் கடன் என்று பண்பின் மிக்க மேன்மை விளம்ப நம்பி விதிமுறை இதுவேயாக இதற்கு செய்யணுசியுமோ என்றார் அதெல்லாம் முடியாது சரியப்பா நீங்கள் சேர்ந்து கொண்டு வரேன் சிறுபிகுமரையோ இந்த சிறுமறை முனியை நோக்கி அறுமுனி அவர் ஒன்றையும் பிடிச்சாங்க சரி பெரியவரே எல்லாம் சார் தான் உமக்கு இந்த ஊர்னு எழுத எழுதிருக்குது இந்த ஊர்னால் எந்த வீட்டில் இருக்கி எங்கே இருக்கீ இங்கே யாராவது தெரியவங்களெல்லாம் பார்த்துருக்காங்கல்ல எனக்கு தொண்ணூறு ஆகுது இந்த மாதிரி இவரை நாங்கள் இப்போ நீ தான் பார்க்கறனே தவிர இவர் வீட்டையும் பார்த்ததில்லை இவரையும் பார்த்ததில்லை என்ன சொன்னாங்க பின்ன காட்டு நீர் காட்டுனா என்ன செய்யறது பின்னாடி பெருவரும்பதக்கால் வென்ற புண்ணிய முனிவர் என்னை ஒருவரும் அறிய திருமான் அறியின்ற வீடு உங்களுக்கு யாருக்குமே தெரியாதா அப்படின்னா இவர் கேட்டவுன்ன அந்த அவயத்தோர் என்ன பண்ணிருப்பாங்க என்னது தெரியாது நாரோ ஆமா இவர் இருக்கிற வீடு எங்க அங்கே இல்லை செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடிக்கு என்ன சிவபுரத்தில் இருக்கா அதனால் அந்த வீடு என்ன பார்க்கமிடம் எங்கும் நீக்கப்பட இருப்பார் ஆனால் அவருக்கு ஊர் சிவப்புறோம் அதனால் இப்போ என்ன ஒரு வரும் அறியறாயில் நீங்கள் ஒருத்தர் என்ன தெரியாதா அவங்களுக்கு சிவ சிவா வாங்க அப்படின்னு சொன்னார் வாங்கன்னு சொன்னோடனே போதும் என்று வாங்கினார் பெரியவர் நம்ம ஊர்லையே இருந்துக்கிட்டு இருந்தால் தெரியல வீடு என்னென்னு சொல்லிட்டு இவருக்கு போ போக நாம் இந்த அவையத்தார்லாம் எல்லாம் பின்னால் போகிறாங்க எல்லாருக்கும் ஆச்சரியம் ஊருக்காரங்க நாலு பேர் சேர்ந்திருப்பான் என்னென்ன இது இந்த மாதிரி ஒருத்தன் பார்த்ததே இல்லை நானும் பார்த்ததே இல்லை உனக்கு என்ன வயசாச்சுண்ணா அப்படியே தொண்ணூறு வயசு ஆகுது இந்த மாதிரி ஒருத்தர் நான் பார்த்தது இல்லைன்னா வாங்க நீங்கள் எல்லாம் போச்சு அருமை அருமி ஒளியும் ஒளியும் தான் போனால் காட்டேன் ஒரு வரும் ஒரு வரும்படைக்கால்வென்ற புண்ணிய முனிவர் என்னை ஒருவரும் அறியராயில் போதுக வாங்கப்பா என்று உரைத்து தூழ்ந்த பெருமறை அவர் குடாமும் நம்பியும் பின்பு சொல்ல வழக்கில் பிரதிவாதியா இருந்த இவரும் மற்ற ஊர்காரங்கள திருவருள் துறையே புக்கார் கண்டி இலத்திகை தந்த எங்க போனாங்க கோவில்ல திருவண்ணூர் கோவில் இருக்கிற அந்த இடத்துக்கு என்னன்னு பேரு திரு அருள்துறை திருவருள் துறையே புக்கார் கண்டியில திகை திரு எம்பிரான் கோயில் இளங்கு நூல் மார்பன் எங்கள் நம்பர்தம் கோவில் புக்கது எண்கோலோ என்று நம்பி தம்பெரு விருப்பினோடும் தனித்தொடர் தடைப்ப இதுல மற்றவங்க அங்கங்க தங்கிட்டாங்க அவர் அடியவனாக இருக்கிற நம்ம இவர் இருக்காரு தம்பி மாப்பிள்ளை மாப்பிள்ள தம்பி இருக்காரு இவர் எ இருக்கீங்க அடிமை செய்யணும் இது கேட்டுதான் அழைப்ப மாதம் அழைப்ப மாதோடு உம்பரின் விடை மேல் தோன்றிவா சோருடைய சிறியன் விடையேறி சூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி காட்டினார் அப்புறம் அந்த அந்த பாட்டு அந்த பாட்டுக்கு போவாங்க அந்த பாட்டு இந்தளவு வரைக்கும் தான் இங்கே வைப்பேன் சோருடைய சிறியன் விடையேறி சூவன் மதிசூடி காடுடைய சுடலை அப்படி காட்டினாங்க முருகா முருகா அப்படி காட்டின உடனே நம்ப புக்கதோ என்று நம்பி தம்பெரு விரிப்பினோடு தலித்திருந்த தோன்றி அவர் தமக்கு சொல்லவும் தோன்றியது மட்டும் காட்சி கொடுத்தது மட்டும் இல்லை வாக்கினாலும் சொன்னாராம் என்ன சொல்ற முன்பு நீ நமக்கு தொண்டன் புத்தடியாரா என்று பேசியிருக்க நீ பழடியாப்பா கைலாயத்தில் தினமும் பூ கொண்டுவதற்கு நீ தானப்பா போய் போய் கொண்டு வருவ கட்டி கொடுப்ப முன்பு நீ நமக்கு தொண்டன் வேட்கை கூட அதுல ஒரு அந்த பாப்பாவையும் அந்த பாப்பா பூ படிக்கிறது பாத்தியா காதல் கூட அந்த ஆசைன்னு ஒண்ணு வந்தது உனக்கு அதனால பின்புணம் ஏவலாலே பிறந்தனை அதனாலதான் எங்க இந்த திருநாவலூர்ல போய் பிறந்த அப்பட்டமா சார் இது நீ பாட்டு அப்பாவோட அம்மாவோட இருந்துட்ட அப்ப நீ அம்மை நீ அப்ப நீ அம்மை நீ அப்படின்ன இப்ப அன்புடைய மாமனும் ஆரம்பிக்குற அது கூடாது அன்புடைய மாமனும் மாமியும் எல்லாம் என்னையே நீ சொல்லிருந்தோம் நீ வேற மாமன் மாமி பாத்துக்கியடா என்ன சொன்னாரு வாழ்க்கையின் தொடர்ந்து தொடர்ந்து வர அந்த மாதிரி உலகோட பற்றுக் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி அவங்களோட வாழ்நின்னு சொன்னா நீ மீண்டும் இங்கே இருக்க வேண்டிதான் கைலாயத்துக்கு வந்து மீண்டும் அந்த மாதிரி பூஜை பண்றது பண்றதெல்லாம் நல்லதுக்கு வர முடியாது தெரியுதுல்ல அதனால துன்புற வாழ்க்கையின் தொடர்வத தொடர்ந்து வந்து நண்புல முறைய மறையோர் முன்னர் நாம் தடுத்து ஆண்டோம் என்ற ஆகவே இதுவரைக்கும் வந்ததெல்லாம் யார் அப்படின்னு கேட்டால் கைலாயத்தில் இருந்த நாம் இங்கே வந்து ஆட்கொண்டு தெளிவாக அப்படிலாம் சுல்தான் அவ்வளவுதான் ஓசை கேட பழைய ஒவ்வொரு நாளும் காலையிலே விடுதலை நீரும் நீட்டு நீயில் பூசி வெளுத்தமைந்த கீழோடு கோவணமும் கட்டு கூட பூக்கூட எடுத்துக்கிட்டு தொலை தூரம் போனி போய் பல்வேறு மலர் படிப்பேன் படித்த வச்செல்லாம் அந்த முழங்காலுக்கு கீழே வரப்படாது அந்த பூக்கூட அதனால தான் ஒரு குச்சி வச்சு பின்னால் கொண்டு போட்டுக்கணும் பூக்கூடையை இப்படி கழித்தோம்னா நம்ம கால் முழங்கால் படம் அதனால் பூக்கூடை நல்ல சிறப்பான பூக்கூடையாக இருக்கணும் இதில் ஒரு கவட்டையெல்லாம் இருக்கணும் ஏன்னா பொக்குன்னு விழுந்துட்டீங்கன்னா கூடாது ஈஸியும் வந்துடக்கூடாது கழுதுக்கிட்ட ஓகே அப்படி வரணும் அப்படிதான் பூக்கொள எடுத்துட்டு வரணும் இது வச்சு தொண்டிதம் ஏவதாலே பிறந்த காரணத்தினால நீ வந்த எருவாய் கருவாய் தண்ணிலே உருவாய் இதுவே தொடவாய் வெறி போற ஒருதாய் இருதாய் பலகோடு ஏதாய் உடனே ஓமாய் அடியப்பா பரவாயில்ல நல்ல பதம் அறிஞர் பின்னால் வந்து வந்தேன் ஒரு தாய் இருதாய் பலகூடிய தாய் உடனே அவமாய் அறியாது ஏனப்பா அப்படி அறியணிங்க என்ன சாமி பண்ணணும்னா முருகால் முருகா பரமா குமரா உயிர்கா எனவோட அறிந்தார முருகா அவங்களெல்லாம் எங்க பேசிவிட்டான் நின்னையே பேசி பேசினாங்க எங்களுக்கு அப்படிலாம் முடியாதுப்பா ஏதோ ஒரு தரம் முருகாங்கிறோம் முருகா குமரா ஏன்னா ஓர அந்த ஆராயும் அரக நாள் அவருக்கு நாளாக வந்து முருகப்பட்ட சிகச்சிங்க அதனால் திருவண்ணாமலையில் அப்படி போகும்போது திருமண உண்மையே அந்த கோபுரத்துலேருந்து தான் செலவு இருந்தார் உண்மையாக அப்படி ஞாபகத்துக்கு வரும் சிகச்சிங்கன்னா நீங்கள் எல்லாம் நீங்கள் தான் சாமி அண்ணாமலையான் படிக்க அந்த கொம்பு அருகநாதர் அங்கே தான் அப்படியே கீழே வெண்டான்னு சொல்லுவாங்க அப்போதான் முருகன் ஆட்சி அப்புறம் தான் முத்தை தரு பத்தை திருநகை கிளை சத்தி தரவனமுத்திக் குருவித்துக்கு எனவோரும் முக்கட்பரமக்கி குருவி முற்பட்டது கத்தி திருவரும் முப்பத்து முக்கம் அறிவேனு பத்துக்கலை தத்தக்கணவு வாரியாக சொல்லணும் பத்துக்கலை தத்தக்கணவு ஒத்தை திரு மத்தை பொருது பட்டப்புகள் வட்டத்தியில் நிறவாக பட்ட கிருதத்தை கழுவிய பச்சைக்குயல் வச்சுத்த பொருள் பச்சத்துடன் ஒருத்தான் எனவே இவ்வாறெல்லாம் பெருமான் ஆட்கொண்டாராம் எங்கே அந்த விளைமியல் தோண்டி அவர் நமக்கு உணர்த்தழுற்றார் அப்பதான் சொன்னார் முன்பு நீ நமக்கு தொண்டன் அந்த வேட்கை கூட இப்படி இருந்தாய் அதை தடுத்தாண்டோம் என்றார் என் தெ ஓசைகேளா அப்படி அப்படின்னு நான் பெருமான்னு சொன்ன உடனே இது இப்போ பழைய நினைவுகள் அப்படியே வந்துட்டு தெரியும் கையிலாயம் என்ன பூக்கோட என்ன படித்தது என்ன பெருமானு கொண்டு வருவது என்ன அவருக்கு அந்த மாதிரி அந்த மாலை கேண்டு மயிடுவது என்ன இதெல்லாம் அப்படி வந்து அதனால ஓசைகேலா ஈந்திரான் கணிப்பு கேட்ட கன்று கோல் அருமையான உதற ஈந்திர பசு மூணு சுளி போட்டீங்கன்னா நாம ரெண்டு சுழி போட்டா பசு சீதை சிதை சுழியில தான் இருக்கு போச்சு பழு பாலு பாலத்தில் சொல்லவே மாட்டேங்கும ஆண் கன்றுன்னு ஆவன்னா என்னன்னா மூணு சுழி போட்டாங்கன்னா மரப்பையில ஆண் ஆணுக்கு கன்று வருமான பெண்ணுல தான் கன்று சொல்லணும் இந்த என்னென்னா போட்டு ஆண்கிற ஒரு சொல் இல்லவே இல்லை இல்லவே இல்லை இந்த தான் ரெண்ட காக்கானா போட்டு அப்படியான ஒன்று மூணு சுழியா இருக்கணும் ரெண்டு சுழியா இருக்கணும் எந்த சுழியா இருக்கணும் பாடத்திட்டப்பேவை பாடத்திட்டமாக்கு தொண்டன் அதானாடுத முன்பி எது என்பரும் ஓசைகேளா ஆண் கேட்ட கன்று போல் அந்த தாய்ப்பசு அப்படி சத்தம் போட்ட உடனேயே அந்த கன்று எப்படி இருக்க கண்ணு அடிக்க வாழ குழைச்சி இருப்போம் அப்படி கண்டுபோல் நம்பியா நம்பி கரசரணாதி அங்கம் துண்டிய புலகமாக அப்படி உடம்பெல்லாம் மயிர்கூச்சலிட சொழுதகை தலைமையிலாக கையானது அப்படியே திறங்குய்வார் ஓங்குவிக்கும் சீரோன் கடல் அதனால அந்த சொழுதகை தலைமையிலேற தலையில வைத்து அப்படி கைவிட்டு கொண்டு மந்தோட இசையலோ வந்து வலிய ஆட்கொண்டதென்றமானி இப்படி என்னை வலிய ஆட்கொண்டாவிட்டால் நான் அந்த சிவாச்சாரிய பெண்ணோட கல்யாணம் நீண்ட உலகியில் இருந்து நீண்ட இப்படி வரவோ மீண்டும் மலர் படிக்கவோ திருவடியில் சாத்தவோ இல்லாமல் போயிருக்கேன் தடுத்து ஆட்கொண்டியப்பா தடுத்தாட்குண்டி சிவசு என்ன மழையா பாருங்க வழியாட கொண்டதென் தான் என்படி நிறைய பூமாரி மேதினி மன்னபர் மகிழ்ச்சி பொங்க மறைகள் முழங்கியார்ப்பலை ஒரே காட்டி ஆண்டவர் அருளி செய்வார் பூமாலையெல்லாம் வந்து பெருமான அருளி செய்கிறாராம் என்ன அருளி செய்கிறார் இந்த தம்பி ஐயாவுக்கு என்ன மற்ற நீ வன்மை பேசி வண் தொண்டன் என்னும் நாமும் பெற்ற உனக்கு எதனால வந்தொன்றர்னு பேர்னு கேட்டால் என்னிடத்துலயே நீ வலிமை பேசி வைக்க புரியுங்களா மற்றவங்கள்லாம் இல்லைன்னு உள்ளேன்னு உள்ளேன்னு சொல்லிவிட்டு மறைவாக வந்து பணம் தண்ணீர் இருக்கான் சரிங்களா அதுலேயும் மனைவி வாங்க திருவண்ணாமலை வியபூதி வந்துருக்குது இட்ருக்கு அப்படின்னு சொன்னவன் சரி ஆ அப்படின்னு சொல்லி இடத்துல துணியை கட்டிக்கிட்டு போய் இட்டுருக்குது இட்டுக்குது யாரு ஆமாம் என் அப்பா நீங்கள்லாம் வெளியில் அறிக்கை வெளியில் ஆடுறீங்க நல்ல வேலையாக எங்களுக்கு என்ன தெரியுமா உனக்கு யார் தென்னீர் கொண்டாந்து கொடுக்குறாரோ அவரே எங்களுக்கு தெரிய வருது இவருக்கு தெரியும் தெரியுமில்ல சொல்லப்படாது ஆ சும்மா ஏஜா ஒரு கூத்தடிக்கிட்டீங்க அல்ல என்ன பாட்டு ஆமாம் மற்ற நீ பேசி வன் தொண்டன் என்னும் நாமம் நமக்கும் அன்பில் பெரிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டேயாகும் ஆதலால் இங்கு ஒரு அருமையான குறிப்பு அர்ச்சனை அர்ச்சனை சொன்னா அது வடமொழியில்தான் இருக்கணும்னு சொல்றாங்களே அது எங்களுக்கு உடன்பாடு அல்ல அல்ல அல்ல அல்ல ஏன் இதுதான் எங்களுக்கு சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு அர்ச்சனை பாட்டே ஆகும் பெருமானுக்கு வழிபாடு செய்வது நல்ல அருமையான பாட்டு பாடு அதனால சொல்லுதா அப்ப வந்து சுந்தரமூரி சொன்னா தீக்கானாக்கிடுவோம் அல்லவா ஜெய்கிலால் சொல்றார் என்ன பண்றது முருகா முருகா அர்ச்சனை பாட்டேயாகும் நல்லா அருமையா வேற்றாகி விண்ணாகி நின்றாய் போற்றி அல்லவா ஏன் நம்ம இதுல சிவபுராணத்துல ஈசன் அடி போற்றி எந்த அடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சொன்னா இந்த ஆன்மா கடையரமா ஏறாதையா அவ்வளவுதான் சும் அதுல வளங்கலை நமக்கு சின்ன விலங்குல நான் நூத்தி எட்டு நெற்று சொல்லிருக்கேன் வாரியார் அந்த காலத்தில் ஆறு ஆறு படை வீடு போட்டு அதில் தின்னால சுப்பிரமணியனுடைய அசோத்திரம் போட்டார் சரிங்களா சக்தி கஸ்தம் விருபாட்சம் சகிவாகம் கடானனம் காரணம் பாவையே குப்பிடத்வஜம் இது பண்ணாலும் அது ஓம் சுமுகாய நமகா ஓம் ஏகதந்தாய நமகா அதுல தான் நான் சொல்றேன் ஓம் டம்பா என நமகா ஓம் பரமடம்பா என் மகா ஓம் மகா டம்பா என் நமகா முருகப்பெருமானுக்கு அந்த அசோத் இருக்கு டம்பம்னா என்ன நடத்தம் சுவாமி என்னன்னு கேட்டேன் எங்கூர் குருக்களை எங்க திருப்பனந்தா இல்ல ஒண்ணா குருக்கள்கிட்ட கேட்டேன் டம்பம்னு என்னன்னா அது என்ன ஆடம்பரம்னு சொல்லுவாங்க எங்கேயாவது பெருமானை போய் ஆடம்பரம் உடையவனையும் வணக்கம் மிக மிக ஆடம்பரம் உடையவனையும் வணக்கம்னு சொன்னா அதுக்கு எதிவருமா செட் ஆயிருந்தே வெற்றி வெல்வோர் கொற்றடி சிறுவ இழையோர் கொடவி வானோர் வணங்குவில் தானி தலைவ மாலைவில் ஒருவர் வெறுக்கை அறிந்தோர்மலை சொன்னா முருகபெருமான் வரமாட்டாரா முருகா முருகா வெறுப்பு இல்லாம படிக்கல பொருள் சொல்லிய பாட்டின் பொருள் செல்வர் சிவபுரம் யாருக்கு போனா உனக்கு எழுதலாம் பொருள் உண்ண முடியல இது பொருள் முடியாது எனவே ஹால் டிக்கெட் வாங்கிட்டு நாங்க சிவபுரத்துக்கு போறோம் தமிழ் வெறிபா செய்ய என்ன பாட்டு அர்ச்சனை பாட்டே ஆகும் ஆதலால் மண்ணில் பாட்டு நம்பர் சொல்லுங்க எடுவதா ஆமா அர்ச்சனை பாட்டே நமக்கும் அன்பில் வன் தொண்டர் என்னும் நாமும் பெத்தனை நமக்கு அன்பில் பெரிய சிறப்பின் மிக்க அர்ச்சனை பாட்டே ஆகும் அருமையாக நல்ல சேக்கலாருடைய திருவாக்கினாலேயே வந்திருக்குது சுந்தரமூர்த்தி அந்தமூர்த்தி வந்ததெல்லாம் வந்ததில்லை சேக்கிலா திருவாக்கில் அர்ச்சனை பாட்டே ஆகும் இதையும் நீங்கள் மறுத்தீங்கன்னா அவங்க மத்திட்டு போகிறான்னு தெரியல நமக்கு போகிறாங்க உண்மை தானே வந்துருக்கு நல்லதான் அதனால் மண்மேல் நம்மை சொற்றமிழ் பாடுகின்றார் அதனால தான் என்ன நல்லா தமிழில் பாடு மேடம் அதனால மொதல் மொத பாட்டு பெருமானி அருளாளா எட்டால் மறவாதே நினைக்கின்றேன் மனத்தை உண்மை மனத்து உன்னை வைத்தாய் வெண்ணி நல்லூரில் தன்பால் வெண்ணி நல்லூரில் அத்தா உனக்கு ஆளாய் இனி அல்லேன் நினதானே உனக்கு அருமையாயிருந்தா அல்லேன்னு சொல்லித்தனே சொல்லக்கூடாது காரூர் புகழ் எழுதி கதை கண்ணீர் திரை கையார் பாரூர் புகழ் எழுதி தீரூர் தன்னை பெண்பால் என்னை நண்போர் அவைத் துறையில் ஆரூர் என்னும் பெருமானாற்று ஆள் அண்டியதான் திருக்களை சொன்னா சோராதா ஆருமே நீ சொத்தமிழ் பாடுகின்ற கேடியாயனும் ஆளும் தெரியுடா எங்களுக்கும் பாடிய பொருளாய் உள்ளான் பாடுவாய் நம்ம என்ன நாடிய மனத்தராகி நம்பி யார் ஆரிய செய்யத்தாலே அஞ்சலி குப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சொத்தமிழ் பாடுகள் சொல்லிட்டு என்ன எங்கே போய் இருந்தா அப்படின்னு சொன்னார் சொன்ன போதுதான் நேர பெருமான் காட்சி கொடுக்க அப்ப வந்து பாடினது அப்பதான் சொல்றார் இந்த பாட்டம் வெல்ல வந்த ஊதியம் பெருமானி எனக்கு திருமணம் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு ஒரு பத்து மணி தூளி இருந்ததுன்னு சொன்னால் நான் அந்த சிவாச்சாரியார் பொண்ணை கல்யாணம் பண்ணிவிட்டேன் நல்ல வேடையாக அந்த மாதிரி ஒரு இந்த ஒளிகிர் நீ யாராக வந்த வேதியனாகி ஒரு அல்லவா இந்த வேதியர் வேட்பு என்னை வழக்கி நால்வெல்ல வந்த ஊதியம் இல்லை எனக்கு அந்த ஆன்மாவுக்கு நீ கருத்தாட்குண்டியப்பா இல்லை ஏன்னா இந்த ஊர் சிவாச்சாரியா பிள்ளை கல்யாணம் பண்ணிட்டு நீங்களா பட்டு வேசி கலந்து வேசிங் கட்டிக்கிட்டு இப்படியே இருந்து எங்களுடைய காலம் போவமே தவிர உன்னை பாடி கைலாயத்துக்கு வர முடியாதேப்பா உன்னை பாடி ஒரு காலத்தில் வரப்போறனே செய்யப்போரிய யார் யார் வரவேற்பு அப்படின்னா வரவேற்பாளர் பெயர் மக்கொண்டு சொன்னார் மால் விரமன் எழிலார் மிகு தேவரல்லாம் கொள்ள என்னை அத்தை யானையருள் கூருந்து இதெட சான்றிவேணுமா சான்றிமா அவர் அப்படி எல்லாம் இருந்து என்னை ஆட்கொண்டியப்பா அதனால் வேதியனாகிய வளக்கினால் வெல்ல வந்த ஊதியம் அறியாதேனுக்கு உணர்வு தந்து உய்ய கொண்ட கோதிலாமுதீ என்று உன் குணப்பெறும் கடலை நாயேன் யாதினை அறிந்து என் சொல்லி பாடுவேன் இந்த ஒரு பேர் சொல்ல வேண்டிய பாடுகிறேன் என்றார் இதெல்லாம் பாடுகிறேன் அன்பனை அருளை நோக்கி அப்படி அப்படி சொன்னவரை பெருமான் அருள் செய்து அங்கனை அருளி செய்வார் முன்பு என பித்தன் என்றே முடிந்தனே என பித்தன் சொல்லி நல்லப்பா அதையே முன் நோக்கி பாடுபா பாரு என் பெயர் பித்தனியன்றே பாடுவா என்றார் நின்ற வன்பெரும் தொண்டர் ஆண்ட வல்லலை பாடரு அப்படியே பெருமானி பாடலாம் அந்த பெருமானி பாடுவது என்ன ராகும் சித்தாப்படி சூடி சிங்களமா என்ன பண்ணு சரி இருக்கணும் என்ன பண்ணுவீங்க ஞாபகத்து வரல மூர்த்திகள் இருந்தா பட்டுன்னு சொல்லுவான் பார்த்தீங்களா மூர்த்திகள் அப்பா சொல்லுவான் திண்ணத்தில் தேன விஷயம் பண்ணியிருந்தாதான்ப்பா ஓடுவாரா இருக்கலாம் இருந்தா என்னையான அப்படின்னு சொல்றாங்க விலங்குல அந்த இங்கிலம் தான் நினைக்கிறேன் தித்தா திரை கூடி பெருமானி அருளாளான் சொன்ன அதே இதில் கேக்கலர் பார்க்குறது கொத்தார் மாலர் குடலால் ஒரு கூறாய் அடி அவர் வாழ் மைத்தாயினும் இனியானை அவ்வியல்ல வளர் பெருமான் முதலாம் உலகெல்லாம் அப்படியே அதனால்தான் இது மாதிரி ஒரு இலக்கிய நூல் ஒரு வரலாற்று நூல் இல்லையே அப்போ இதுல அந்த இதே இந்த பண்ணில் வச்சு பாடலாமே நான்கு இந்த பாட்டேன் ஆகவே அந்த அந்த பண்ணை வைத்து இந்த சித்தாத்திரிகோடின்னு பாருங்க பாருங்க இந்த மாதிரி இந்தள இருக்கு பாருங்கள் மூராயா ஆழ்வாரும் மருதத்துடன்